ஐயா அதில் இரண்டாவது ஐயம் அப்படின்னா இந்த தென்னந்தோப்பில் வந்து குழி எடுக்கிறோம் மழைக்கால வேளாண் காலங்களில் அதை குழி எடுத்து அந்த குழியில் வந்து நீரை பாய்ச்சிரோம் ரமாதேவி அம்மா அந்த பொள்ளாச்சி அவங்க செய்த ஒரு அந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும் புரியும்படியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து முறையினால் செய்யும்போது நீர் வந்து குறைவாக தேவைப்படுகிறது அந்த குழியில் வந்து தண்ணி விடும்போது அது பக்கவாட்டில் எல்லா இடத்துலேயும் போய் அந்த நீர்னுடைய தென்னை மரத்தினுடைய வேர் வந்து கிட்டத்தட்ட பத்து பந்து பதினைந்து அடி தள்ளி தான் இருக்கும் அந்த நீரை உறிஞ்சி எடுத்துக்கும் தென்னை வந்து வளமாக இருக்கும் அது நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஐயா திரும்ப மழைக்காலம் வரும்போது மழைக்காலம் வருவதற்கு முன்பாக அதை வந்து திரும்ப நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சுருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த தண்ணி கோர்த்துக்குதுன்னு சொல்கிறோம் இந்த செயல்முறை வந்து குழி எடுப்பதும் அடைப்பதும் இந்த மூடுவதும் இந்த செயல்முறை வந்து நாம் வருடம் வருடம் செய்யணுமா இல்லை ஓரிடு வருடங்களுக்கு கழிந்தால் நம்முடைய நிலம் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நிரந்தர வெள்ளாமைக்கு நம்ம வேலையே செய்யாமல் நீர் வந்து த தங்கும் அளவுக்கு தன்மை இந்த மண் கிடைக்குமா இது வந்து ரெண்டாவது ஐங்கையா